முப்பத்திவாசிய நிறப்பெண் தான் என்று இபுன் அப்பாதி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இப்பெண் ஒரு நாள் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் வந்தார் நான் வலிப்பு நோயாளி இதனால் ஆடை திறந்துவிடும் நிலை ஏற்பட்டவளாக உள்ளேன் எனக்காக அல்லாஹுவிடம் துவா செய்யுங்கள் என்று கூறினார் அப்பொழுது அவர்கள் நீ விரும்பினால் பொறுமையாக இரு உனக்கு சொர்க்கம் உண்டு நீ நாடினால் உனக்கு சுகம் தர அல்லாஹுவிடம் துவா செய்கிறேன் என்று கூறினார்கள் நான் பொறுமையாக இருப்பேன் என்று கூறிய நான் ஆடை திறக்கப்பட்டுவிடும் நிலை உள்ளவளாக இருக்கின்றேன் எனவே எனது ஆடை திறக்காமல் இருக்க அல்லாஹுடம் செய்யுங்கள் என்று கேட்டார் அப்பெண்ணுக்காக நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் என்றும் இபன் அப்பா சலதி அல்லாஹூ அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து ஆறு ஐந்து முஸ்லிம் இரண்டு